ாய நமோ நம இந்த ஸ்லோகத்தினால் நாம் அனைவருமே வேதவியாசரை வணங்கிக் கொள்கிறோம் நம் ஒவ்வொருத்தருடைய அத்தியாத்ம சிந்தனத்துக்காகவும் வாழ்க்கை நலம் பெறுவதற்கும் ஆத்மா உயர்ந்த கதியை அடைவதற்கும் வியாசர் பெரும் பணி புரிந்துள்ளார் அவர் நமக்கு விட்டு சென்றிருக்கும் உயர்ந்த செல்வம் மகாபாரதம் பாரதத்தில் ஓரொரு ஸ்லோகமுமே அக்ஷர லட்சம் பெறும் அப்படிப்பட்ட ஸ்லோகங்களுக்குள் விதிர நீதிக்கு தனிச்சிறப்பு விதவன் திட்டராஷ்டனுக்கு பல அரிய கருத்துக்களை உபதேசம் பண்ணி கொண்டு வருகிறார் புத்தி உள்ளவனுக்கு என்னென்ன அடையாளங்கள்னு பார்த்தோம் அதே போல முட்டாள்களுக்கு எது அடையாளம் பார்க்கும் அப்ப அந்த அடையாளங்களை நன்பு புரிந்து கொண்டு புத்திசாலிகள் எப்படி இருக்கணுமோ அதன்படி இருந்து முட்டாள்கள் எப்படி இருக்கார்கள் சொல்லியிருக்காளோ அதன்படி இருக்காமல் நாம் ாலே வா இனிக்கும் அதற்கு மேலே ரொம்ப ஆச்சரியமா நம் கவனத்தை ஈர்க்கக்கூடிய சில ஸ்லோகங்கள் உள்ளன மனிதர்களுக்கு என்னைக்குமே கணக்கில் விருப்பம் உண்டு கணக்கு பாடம் பிடிக்கிறதோ இல்லையோ நம் வாழ்க்கையில் சில கணக்குகள்ல எல்லாம் பிடிச்சுதானே இருக்கும் இப்ப ஆணும் பெண்ணும் இருவர் அப்படின்னா ரெண்டு பேரும் தெரிய அவர்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருவர்னு புரியுது பகவானும் பிராத்தியும் ரெண்டு பேர் நாம் அவர்கள் இருவரை பற்றணம்னு தெரியறது பஞ்சபாண்டவர்கள்னாலே அஞ்சு பேர் அப்போ அஞ்சுன்னு புரியறது ராமலக்ஷ்மண பரத சத்ரகிரா நாலு பேர் நாலு இப்படி ஒன்று ரெண்டு மூணு நாலு ஏழு எட்டு ஒன்பது வரை பத்து வரை எத்தனையோ விஷயங்கள் நமக்கு பிடித்தமானவை இதில் ஒன்று ஒன்றா பல விஷயங்களை பார்க்கலாம் ரெண்டு ரெண்டாக பலகை பார்க்கலாம் மூணு மூணா பலகை தெரிஞ்சுக்கலாம் அதை போலத்தான் இப்போ வித தித்ராட்டனு சொல்லப்படுறார் லோகத்துல ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு சொதமே அந்த ஒன்றையே ஒன்றுங்கிறது எது சிறந்தது எந்த ரெண்டு பேர் கொண்டாடப்படுறார்கள் எந்த ரெண்டு பேர் இகழப்படுறார்கள் எந்த ரெண்டு பேரை போல இருக்கணும் எந்த ரெண்டு பேரை போல இருக்கக்கூடாது எந்த மூணு பேரை பின்பற்றணும் எந்த மூணு நித்தியமே நமக்கு தேவை இப்படி ஒன்று ஒன்னா சொல்லப்படுறார் ரெண்டு ரெண்டா சொல்லப்படுறார் மூணு மூணா சொலப்பறார் இதை போல ஒன்பது பத்து வரைக்கும் சொல்லப்படுறேன் அடுத்த சில நாட்கள் நாம் இந்த கணக்கு பாடம் தான் படிப்ப போகிறோம் பயப்பட வேண்டாம் போர்டில் வச்சிருந்து யாரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு சொல்ல போறது இது ஒன்னொன்றுமே வாழ்க்கையில் நாம தினம் பயன்படுத்தி கொண்டு வருகிற ஒன்றும் ரெண்டும் மூணும் ஏகமேவ அத்விதீயன்னு சாஸ்திரம் சொல்றது பகவான்னு சொன்னா ஒருத்தரே ஒருத்தர் தான் தான் தெய்வம் அவனுடைய பக்தர்கள் தான் அனைவருமே நாராயணனே நமக்கே பறை தருவான்னு அண்டாளுடைய போஷன் நித்யோ நித்யானாம் சேத்தன சேத்தனானாம் ஏகோ பகூனாம் யோ விதாதிக்காமான்னு சாஸ்திர வாக்கியன் பகவான் ஒருத்தன் அவன் நம் அனைவருக்கு நன்மை செய்கிறார் இதத்தான் அத்விதீயன் தன் நிகரில்லாதவன் தனக்கு ஒப்பில்லாதவன் ஒப்பிலாக அப்பன்னு சொல்லுகிறோம் அப்ப பகவான் எடுத்துட்டால் ஒண்ணுன்னு சொல்லிட மாட்டோமா ரெண்டுன்னு சொல்லுன்னால் பெருமானும் சேர்ந்துட்டா ரெண்டுன்னு சொல்றோம் மூணுன்னு சொல்லணும்னா பகவான் அவனுடைய மகிழ்ச்சியான மகாலட்சுமி அவளுடைய அடியார் சிவத்துட்டா மூணு காம மோட்சம் அறம்பொருள் இன்பம் வீடு அந்த நாள நாலுன்னு சொல்லலாம் அஞ்சுன்னு சொல்லலாமண்ணா நமக்கு தெரிஞ்ச அஞ்சு பஞ்சபாண்டவர்கள் அஞ்சு மற்றொரு அஞ்சு அர்த்த பஞ்சகம்னு நம்மாழ்வார் சாதிக்கிறாள் மிக்க நிலையும் மெய்யா முயற்சலையும் தக்க நெறியும் தடையாசி தொக்கியலும் உள்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கியல் பரமாத்மஸ்வரூபம் நம்ம பத்தி தெரிஞ்சுக்கணும் உபாயஸ்வரூபம் அவனை எந்த வழி மூலமா அடையணும் அப்படிங்கிற வழியை தெரிந்து கொள்ள வேண்டும் நாலாவது அவனை அடையவொட்டாம நம்மளை எதையோ தடுக்க சொல்லு பகைவர்கள் விரோதிகள் அது எதுன்னு நாலாவது தெரிஞ்சுக்கணும் சரி சுவாமி அடைந்து என்ன செய்ய போகிறோம் அதான் பயன் புருஷார்த்தம் அதை ஐந்தாவது தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி ஒன்னு ரெண்டா பார்க்கலாம் ரெண்டு மூணா பார்க்கலாம் இப்படியே பல எண்ணிக்கைகள் பார்க்கலாம் அதுல விவரம் திருத்ராஷ்டனுக்கு சில ஆச்சரியமான செய்திகளை சொல்றார் அதை என்னன்னு பார்ப்போம் இப்போது முதல்ல சில நாட்கள் ஒன்று எந்த ஒன்றே ஒன்றை நாம் நாட வேண்டும் எந்த ஒன்றை நாம் விரும்ப வேண்டும் எந்த ஒன்றை கடைபிடிக்க வேண்டும் என்று நம்ம இடத்துல பல பேர் கேட்க வரும்போது பாரதமா ஒன்னேகால லட்சம் ஸ்லோகம் இருக்கு ராமாயணமா இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்கள் உள்ளன பாகவதமா பதினெட்டாயிரம் ஸ்லோகங்கள் உள்ளன ஆழ்வார் பாசரங்களா நாலாயிரம் பாசரங்கள் உள்ளன இப்படி லட்சம் பத்தாயிரம் இருபத்தி நாலாயிரம் நாலாயிரம் இதுகளுக்குள்ள எதை நாம பின்பற்றது கண்ணன் எடுத்த ஒரு இடத்துல இருபது குணங்கள்ங்கிறார் ஒரு இடத்துல பன்னிரண்டு குணங்கள்னு சொல்றார் அத்தனை நம்மளால பின்பற்ற முடியுமா பட்டியல் போட்டு கொடுத்தா நம்மளால கடைப்பிடிக்க முடியுமான்னா அதுக்குத்தான் இப்ப மொத்தத்தையும் கரட்டி பாலாக்கிறா விரார் எத்தனை ஆயிரம் ஸ்லோகங்கள் வேணா எத்தனை நூறு கோடி தர்மங்கள் வேணா பேசப்பட்டிருக்கட்டும் எல்லாம் பத்துப்படி பாலை போல பாலை நல்லா அடுத்துல ஏற்றி சுண்ட காய்ச்சினா கையில கரட்டு பால் இவ்வளவு தானே கிடைக்கும் அப்ப எல்லாத்தையும் சலிச்சு எடுத்துருவோம் ஒன்னே ஒன்னு அதை மட்டும் பின்பற்று தானே மத்த தட்டணையும் கிடைச்சிடும் அப்படிங்கறத தான் இப்ப சொல்ல அந்த ஒன்று யாரு நாமும் கடந்த பல நாட்களாக இதுவும் தர்மம் இதுவும் தர்மம் இதுவும் தர்மம் எத்தத்தனையோ அங்க இருக்கிறதெல்லாத்தையும் நானும் படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருக்கேன் நம்ம எல்லாருமே கேட்டுக்கொண்டு தான் இருக்கணும் பண்ணணுங்கிற ஆசை இருக்கு ஆனால் எங்கேயான ஒரு இடத்துல ஆரம்பிக்கணும் பத்து விஷயத்த நம்மளால ஆரம்பிக்க முடியாது ஒன்னைத்தானே ஆரம்பிக்க முடியும் அப்போ அவர் ஒன்னே ஒன்னு அவர் சொன்னா தானே நமக்கு புரியும் நாம இந்த பத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து இந்த பத்துக்குள்ள எந்த ஒன்னு ஆரம்பிக்கணும்னு தெரியாமல் ஷிடுக்கு எங்க இருக்கிறது முடிச்சு எங்க இருக்குன்னு தெரியாத ஒன்னே ஒன்னுதான் படிக்கட்டு இங்கிருந்து மேலுலகத்துக்கு செல்ல வேண்டும் நல்ல கத்தி அடைய வேண்டும் என்னால் இந்த ஒரே ஒரு படிக்கட்டை பிறப்பொள் கடலை தாண்டுவதற்கு கப்பலை தவிர வேறு மார்க்கம் கிடையாது கப்பலில் ஏறி அமர்ந்தா தான் கடலை தாண்ட முடியும் இருக்கு ஆகாய் விமானத்துல பறந்து போயலாம் அதுவும் இந்த ஸ்லோகத்துல எப்படி பொருந்தும்னு பின்னாடி சொல்றேன் நீச்சல் அடிச்சு கடலை தாண்ட முடியாது நடந்து கடலை தாண்ட முடியாது ஓடி கடலை தாண்ட முடியாது ரோட்ல கடலை தாண்ட முடியாது அக்கா கப்பல் ஒன்று தானே வழி எப்படி கப்பலை கொண்டு கடலை தாண்டுகிறோமோ அதே போல இந்த சம்சாரம் என்னும் பெருங்கடலை தாண்டுவதற்கு ஒரே கப்பல் தான் உள்ளது மார்கமே கிடையாது ராஜன்னு சொல்லுகிறேன் புரிந்து கொள்ள மறுக்கிறாய் சத்தியம் ஸ்வர்கற்ற சோபானம் ஸ்வர்கத்துக்கு செல்வதற்கு சத்தியம் உண்மை விளம்புதல் நேர்மையோட இருத்தல் இது ஒன்னுதான் பெரும் படிக்கட்டு அப்ப எப்படி ஒரு கப்பல் கடலை காண்டுவிக்கிறதோ அதே போல சத்தியம் உண்மை பேசுதல் மனத்தாலும் நினைத்தல் வாயாலும் உண்மையை உடலாலும் எப்போதும் உண்மையாக நடந்து கொள்ளுதல் மனம் மொழி நெய் ஆகிய மூன்றும் ஒருபடிப்பட இருந்து ஒன்னொன்னு ஒன்னு நினைச்சு பேசி உன்ன பண்ணின்னு மூணு ஒருங்கிணைந்து சத்தியத்தை கடைப்பிடித்தால் அது ஒண்ணுதான் மேலுரகத்துக்கு செல்வதற்கு வழி ஏதா சத்தியம் சொர்க்க சோபானம் பாராவச நௌரிவ கடலை கடப்பதற்கு எப்படி ஓடம் பயன்படுகிறதோ அத போல சத்தியம் ஒன்றே சத்தியன லோகான் ஜெயதி தீனான் தானேன ராகவகா இது ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் ராமனை பற்றிய ஸ்லோகம் எனக்கு சத்தியேன லோகான் ஜெயதி சத்தியத்தாலே உலகத்தையே பகவான் ஜெயித்து விடுகிறான் இப்ப இந்த சத்தியத்தை நாம ரெண்டா பிரிச்சுக்க போறோம் ஒன்னு உண்மை பேசுகிற இன்னொன்னு பகவானே சத்தியம் சத்தியங்கறது பகவானையே புரிக்கும் வச்சுக்கலாம் அல்லது சத்தியங்கிறது அல்லவா உண்மை பேசுதல சத்தியம் வச்சுக்கோ கப்பல்னா எப்படி அழைச்சு போறது ஆகாய விமானம்னா கடலை சாண்டிட போறோம் ரெண்டையுமே பார்ப்போம் இப்ப முதல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது சம்சாரத்தை கடக்க வேண்டும் அதற்கு இரண்டு மார்க்கங்கள் உள்ளன சாமி இப்பதானே ஒன்னு இன்னொன்னு ரெண்டாவது சொல்றீரேனா என்னன்னு சொல்றேன் ஒன்னே ஒண்ணுதான் அது ஆனால் அது என்னன்னு பின்னாடி பார்த்தோன்னா புரிஞ்சுவிடும் பக்தியா பரமயாவாதி பிரபத்தியாவா மகாமதே பக்தியாலோ பிரபத்தியாலோ பக்தியாலோ பகவானிடத்தில் சரணாகிதி பண்ணுவதாலோ இதனால மட்டும்தான் நம்ம மோட்சத்துக்கு போக முடியும் அப்ப கடலை கடப்பதற்கு கப்பல் தேவை சம்சாரம் என்னும் கடும் கடலை பக்தி தேவை இப்ப சத்தியம்னு சொல்லிறேன்னா சத்தியம்ங்கிறது வேற ஒண்ணும் பகவானைத் தவிர மத்தொன்னை மனத்தால் நினைக்காமல் வாயால் பேசாமல் உடலால் மச்சவத்தைத் தொழாமல் சத்தியமாய் மனத்தை அவனிடத்திலேயே செலுத்துகிற முல்லுண் அப்படி செலுத்துறதுதான் பக்தியே மண்மனாபவ மத் பக்தக மத்யாதி மாநமஸ்குரு மாமே வைஷ்யசி யார் மனத்தை என்னிடத்தில் செலுத்தி என்னையே நினைத்து எனக்கே அர்ச்சனம் பண்ணி என்னையே சொல்கிறானோ அவன் நிச்சயம் என்னையே வந்து அடைகிறான் என்ன கண்ணன் கீதையில் ஒன்பதாவது ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார் உபனிஷத்துக்களை சொல்லுகின்றன அயனாய வித்யே தமேவம் வித்வான் அமிர்த இகபவதி பகவானை ஒருத்தன் அறிந்து கொள்ளுகிறான் அவனையே பற்றத் துடிக்கிறான் அவனிடத்திலேயே சரணாகதி அனுப்பிக்கிறான் மோட்சத்துக்கு போகிறான் அப்ப பக்தியால மோட்சத்துக்கு போலாம் சரணாகத்தியால மோட்சத்துக்கு போலாம் பக்தியால மோட்சத்துக்கு போனோம்னா கப்பல்ல ஏறி கடலை தாண்டா போல சரணாகதியால மோக்ஷத்துக்கு போனோம்னா ஆகாய விமானத்துல ஏறி கடலை தாண்டா போலே இந்த ரெண்டுமே ஒண்ணுமே விடலாம் ஏன்னா எம் முயற்சியால பண்ணப்படுறது கப்பல்ல ஏறது தான் துடுப்பு போடணும் நாம போடணும் ஏறணும் இறங்கணும் மெதுவா போகும் ஆனா விமானத்துல ஏறுனா ஒரே தாண்டு இங்கிருந்த தாண்டுன்ற சொல்லாம் பகவானுடைய திருவடிகளை பற்றி கொள்ளுகிறா அப்ப நம்ம முயற்சியில சத்தியம் பேசி முன்னுக்கு வரலாம் அது ஒரு பங்கு கொஞ்சம் கஷ்டப்படணும் கப்பல் போற அளவுக்கு நேரம் அதை விட்டுட்டு சத்தியமான பகவானையே பற்றி கொள்ளலாம் அவனே சத்தியம் அப்படின்னு ஒரு வடமொழி சொல்லுண்டு சேதனர்களான ஆத்மாக்கள் அனைவரும் ஞானம் அற்றவர்களான ஞானமே இல்லாதவர்களான அச்சேதன நாம கண்ணால பார்க்கிற பொருட்கள் அத்தனை அச்சித்துக்கள் அதை தீங்குற எழுத்து சொல்றது எம் இருவரையும் நியமிக்கிறார் இருவரும் இருவரும் அவருக்கு சொத்து இருவரையும் ஆட்சி செலுத்துகிறார் அப்ப சத்தியம்னு சொன்னால் ஜீவாத்மாக்களையும் அச்சித்துக்களையும் எவனு ஒருவன் ஆளுகிறானோ இவை இரண்டும் எவனுக்கு அடிமைகளோ அவன்தான் சத்தியம் திருமையங்கிற ஆச்சரியமான திவ்வதேசன் அவ்விடத்திலே தான் பெருமாள் சத்தியமூர்த்தி பெருமாள் சேவை சாதிக்கிறார் மெய்யானை மெய்ய மலையானை சங்கேந்தன் கையானை தொழாக்கை கையல்ல கண்டானே என்ன திருமங்கியாழ்வாருடைய கோஷம் அப்ப பகவானே சத்தியம் ரெண்டுமே இப்ப சேர்ந்து விரும்போ நாம சத்தியம் பேசுவோம் எப்போ சத்தியம் பகவான் மனசுல தெரிஞ்சு போச்சு நாம சத்தியத்தை தவிர பேசவே மாட்டோம் ராமோ துர்நாபிபாஷத்தையு பகவானே சொல்லுகிறார் ரெண்டாவது வார்த்தை ராமன் பேச மாட்டான் ஏதோ கண்ணன் பொய்யன் பொய்யன் நாம சொல்ல தவிர அவனும் மெய்யனே மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம்னு திருவங்கியாழ்வாருடைய பாசுரம் அதாவது நம்மாழ்வார் திருக்கண்ணபுர பதிகத்துல தெரிவிக்கிறார் பகவான் மெய்யன் அவனே சத்தியமூர்த்தி பெருமாள் அப்ப நாம சத்தியம் பேசி சமப்பட்டு மோட்சத்துக்கு போறது ஒரு வகை அது கப்பல்ல ஏறி கடலை கடக்கறா போலேன் சரி நான் எப்படின்னே சத்தியம் பேசிக்கிறேன் ஆனா நான் எத்தனை ஜென்மத்துக்கு சத்தியம் பேசி பேசி மோட்சத்துக்கு போறது சத்தியமான பகவான புடிச்சு முட்றேன் அதனாலதான் சத்தியன லோகான் ஜெயதி ராமன் ஒன்னொன்னு ஒத்தத்துல ஜெயிச்சு வச்சிருப்பாரான் இந்த உலகத்தை எல்லாரையும் சத்தியத்தினாலே ஜெயிக்கிறான் தீனான் தானேன ராகவகா தீனர்கள் சமான் பட்ட மக்கள் ஏழ மக்கள் அவர்களுக்கு தானம் கொடுத்து கொடுத்து ஜெயிச்சிருவார் சத்தியன லோகான் ஜெயத்தி தானே ஆச்சாரியர்களையும் வசப்படுத்தி வச்சிருக்கார் ராமன் அவளுக்கு பணிபட புரிந்து புரிந்தே எதிரிகளே ராமனுக்கு மயங்குவார்கள் அவனுடைய சக்தியைக் கண்டு வீரத்தை கண்டு அப்ப ஒத்தருப்பு ஓரோர் ஆயுதம் வச்சிருக்கார் சத்தியங்கிற ஆயுதத்தால் உலகில் அனைவரையும் ஜெயிக்கிறான் தீனர்கள் ஒண்ணும் இல்லாதவர்களை தானம் கொடுத்து ஜெயிக்கிறான் குருக்களுக்கு பணிவடை செய்து ஜெயிக்கிறான் அதே போல எதிரிகளை தன் வீரத்தாலே ஜெயித்து விடுகிறான் இப்படி ராமன் அந்த ராமனே கூட வெறும உண்மை பேசுறது நாளையா போய் உலகத்தே ஜெயிச்சிட முடியும் சத்தியேனா ராமன் வணங்கும் பகவான் பெரிய பெருமாள் திருவரங்கத்து எம்பெருமான் அந்த பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணி பண்ணி பண்ணி லோகத்தையே ஜெயிச்சு வச்சிருக்கானா ராமன் அப்ப சத்தேன லோகான் சொன்னால் வெறும சத்தியம் பேசி உண்மை பேசி மட்டும் ஜெயிக்க முடிச்சிருங்க பொருள் அல்ல உண்மையே உருவான பகவான் அவனிடத்தில் சரணாகதி அனுஷ்டித்தல் அது ஒண்ணுதான் மிகச்சிறந்த வழி அப்ப சொத்துக்கு போறதுக்கு ஒரே ஒரு வழி தான் உலக சத்தியத்தை பின்பற்றுவது சத்தியத்தை உட்டுக் கொடுத்துட்டோம்னால் அப்புறம் என்ன பேசி என்ன என்னையும் என் மெய்யுறையும் ஒன்னாக கொண்டு உன்னையும் உன் மோயின் வருத்தமும் ஒன்னாக கொள்ளாது இதை தசரதன் தெரிவிக்கிறார் ராமா உன் உடம்பு என்னாகும்னு பார்க்கல ஓன் ஆசை என்னன்னு பார்க்கல இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கேன்னு பாக்கல உன் தாயார் எவ்வளவு வருத்தப்படுவோன்னு பார்க்கல இந்த ஒன்னையுமே பார்க்காமல் என்னையும் என் மெய்யுரையும் ஒன்னாக கொண்டு வனம் புக்க நின்னையே மகனாக பெற பெறுவேன் எழுபெறப்பும் நெடுந்தோல் வேண்டே தசரதனை பார்த்தாய் நான் சத்திய வாக்கியனா வார்த்தை பொய்யா போக கூடாது இது ஒன்னுத்து நாள்தானராமா பதினாலு வருஷங்கள் நீ காசுக்கு போனாய் என்ன உண்மை என்ன உண்மை அப்ப சத்தியமூர்த்தி சத்தியம் சொல்லணும்னாலே பகவான் தான் அப்ப அவரையே பற்றி கொள்வதற்கும் தர்மங்கிற எண்ணிக்கைக்காக சொல்லியிருக்கார் மேலும் பார்ப்போம் இந்த விதூர நீதி ஆடியோ ப்ராட்காஸ்டை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி